प्रपन्न पारिजाताय यस्मात् ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா நமையோ அோக்கே यस्मात् புருஷோத்த க்ரமதீத்த அக்ஷராதபிச்ச உத்தமாக அத்தோகே வேதே செருஷோத்தமாக பிரிதா அஸ்மி இப்படி தான் படிக்கணும் எஸ் மாத்துனா யாதொரு காரணத்தினால் இதுவரையும் சொல்லப்பட்ட உபதேசத்தினுடைய அடிப்படையில் அர்த்தம் அஹம் கஷரமதீத்த நான் க்ஷரத்துக்கு அப்பாற்பட்டவன் என்ன ஏற்கனவே பார்த்தோம் அந்நா புருஷா உத்தம புருஷான்னு இதற்கு முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம் ஆஹ க்ஷரம் அத்தீதா க்ஷர புருஷனைக்கும் அப்பாற்பட்டவன் அகம் அத்தீதா அக்ஷராதபிச்ச உத்தமாக ஆஹ அக்ஷரம் என்று சொல்லப்படுகிற மாயை மாயாசகித பிரம்மன் அவித்தியாசித ஜீவன் இவர்களுக்கெல்லாம் மேலானவன் ஜீவேஸ்வர ஜெகத் அதிதகான் அர்த்தம் இந்த ஜீவாத்மா ஈஸ்வரன் உலகம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இவைகளெல்லாம் வியாபித்திருக்கின்ற சுத்த சைதன்யம் எப்படி பாம்பை கயிறானது வியாபித்திருப்பதாக காணப்படுகிறதோ பிறகு கயிறு மட்டுமே உண்மை என்று உணரப்படுகிறதோ அதை போல இதுதான் முக்கியமான உதாரணம் அல்லது மண்ணுக்கு அந்நியமாக குடம் இல்லை என்பது உணரப்படுகிறதோ அப்படி அது இரண்டாவது பட்சமாக எடுத்துக்கிறோம் ஆகவே யாதொரு காரணத்தினால் நான் கஷரத்துக்கு அப்பாற்பட்டவனாகவும் அக்ஷரத்துக்கு அப்பாற்பட்டவனாகவும் உத்தமனாகவும் உத்து உத்தரகா உத்தமஹான்லாம் சொல்லலாம் உத்துன்னு சொன்னால் பாசிட்டிவ் டிகிரி உத்தரகான்னா கம்பேரிட்டிவ் உத்தமஹான்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி அது மாதிரி உத்தமஹா உத்து க்ஷரம் உத்தரகாங்கிறது வந்து அக்ஷரம் உத்தமஹா அப்படிங்கிறது க்ஷர அக்ஷர அத்தீத புருஷோத்தமன் ஆக உத்தமஹா அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினால் அத்தஹா தேர் எனவே முதல் லைன்லையும் தேர் தான் இருக்குது யாதொரு காரணத்தினால் நான் க்ஷரத்துக்கு அப்பாற்பட்டவனோ அக்ஷரத்துக்கும் அப்பாற்பட்ட உத்தமனாக இருக்கிறேனோ அது பற்றியே அதன் காரணம் பற்றியே லோகே வேதேச்ச லௌகிகமா உலகத்தில் ஜனங்களாலையும் அதாவது வேதத்தை கடைபிடிக்கின்ற மக்களாலும் சாஸ்திரத்திலும் மகான்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள் லோகங்கிறது இந்த பெரிய மகான்கள்னு எடுத்துக்கொள்ளலாம் ஆக லோகத்திலும் வேதத்திலும் புருஷோத்தமகா இது பிரதிதா அஸ்மி புருஷோத்தமன் என்று நான் மிகவும் உயர்ந்தவனாக சிறந்தவனாக போற்றப்படுகிறேன் பிரக்யாத்தான் அர்த்தம் பிரதிதான்னு சொன்னால் பக்த ஜனங்களும் பெரியோர்களும் வைதிகர்களும் என்னை புருஷோத்தம என்று உபதேசிக்கிறார்கள் ச உத்தம புருஷா ஹரிர் எதைக புருஷோத்தம ஸ்மிருதா அப்படின்னு காளிதாச கவியின் சொல்லியிருக்கிறார் நம்ம இந்த அத்தியாயத்துல முதல்ல பார்த்தோம் ஊர்த மூலம் அதம் அஸ்வத்தம் பிராகுரவ்யம் எஸ்ய பர்ணானி எஸ்தம் வேத சவேத வித்து எவன் இந்த பிரபஞ்சத்தை பிரம்மத்தோடு சேர்த்து அறிகிறானோ அவன் வேதத்தினுடைய உட்பொருளை வேதார்த்த என்று பார்த்தோம் அதுதான் இங்கேயும் சொல்ல போகிறார் எனவேதான் மகான்களும் வேதங்களும் என்னை புருஷோத்தமன் என்று புகழ்ந்து பேசுகிறார்கள் அவர்களுடைய புகழுக்குரியவனாக நான் இருக்கிறேன் இங்கே தூய உணர்வே பேசுவது போல உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அந்த தூய உணர்வு நமக்கு அந்நியமானதில்லை என்பதை நாம் நன்றாக மனதிலே ஆழ்ந்து என்ன கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த அளவிலே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நிறைவு செய்கிறேன் இன்னும் இரண்டு ஸ்லோகங்கள் இருக்கின்றன தொடர்ந்து படிப்போம்